வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் 22 இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்தும் மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. 26 ஆறு பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அவங்காட் என்று பெயரிடப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகனையை வெற்றிகரமாக சோதித்த நாடு ரஷ்யா ஆகும் 2. நேபாளம் தனது நாட்டு மக்கள் இந்தியாவில் மாதம் ஒன்றிற்கு செலவிடும் தொகையை அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சமாக வரையறுத்துள்ளது மூன்று ரிசர்வ் வங்கியிடம் கூடுதலாக உள்ள இருப்பு நிதி குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பிமல் ஜலான் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிஸ்பாடே மொபைல் செயலி என்ற பெயரில் தனது நாட்டு குடிமக்களுக்கென பிரத்யேக சமூக வலைதள செயலியை வெளியிட்டுள்ள நாடு எது இரண்டு தமிழகத்தில் லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் யார் மூன்று முன்னேற விரும்பும் மாவட்டங்களின் தரவரிசையில் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ள தமிழக மாவட்டம் எது நான்கு இருபத்தி ஆறாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் எது ஐந்து முத்தலாக் தடை மசோதா மக்களவையில் நிறைவேறிய நாள் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்